வணக்கம் பத்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபது நட்டினை வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் மூணாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் சீனா உள்ளது மூன்று மிஷன் இந்திர தனுஷ் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டம் எட்டு நோய்களை கண்டுபிடிக்க அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பதிமூணாவது தெற்காசிய விளையாட்டுப் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது இரண்டு தமிழ்நாட்டின் மொத்த மாநகராட்சி எண்ணிக்கை எத்தனை மூன்று ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலில் எத்தனை வகையான நிறத்தில் ஓட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்